ارْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا بَيْنَ يَدَيِ السَّاعَةِ مَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ رَشَدَ وَاهْتَدَى وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّهُ لَا يَضُرُّ إِلَّا نَفْسَهُ وَلَا يَضُرُّ اللَّهَ شَيْئًا أَمَّا بَعْدُ فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي انقض ظهرك ورفعنا لك ذكرك الْعُسْرِ الْعُسْرِ يُسْرًا الْعُسْرِ يُسْرًا فَإِذَا فَرَغْتَ فَانصَبُ وَإِلَىٰ رَبِّكَ கணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சுகோதரிகளே உயர்தரமான ஒரு மாதத்தில் உயர்தரமான ஒரு நல்ல நோக்கத்தில் ஒன்று கூட கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் அல்லாஹூக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்தணும் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைச்சி மனிதனுடைய சீர்திருத்தத்துக்காக நபிமாறுகளை அனுப்பின உலகத்துக்கு வந்த எல்லா நபிமாறுகளும் மனிதர்களுடைய சீர்திருத்தத்துக்காகத்தான் அனுப்பப்பட்டவன் அவங்கள வாழ்க்கையில் அவங்க செஞ்ச முயற்சி ஒவ்வொரு மனிதனும் ஈரேற்றம் அடையணும் என்பதற்காகத்தான் எந்தெந்த நபி எந்தெந்த ஊருக்கு எந்த குடும்பத்துக்கு எந்த கோர்த்துரத்துக்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்தந்த அடிப்படையில பாடுபட்டாங்க அந்த அடிப்படையில இறுதியாக வந்த நபி சொல்லம் லாஹு அலிஹி அவங்க முழு உலகத்துக்கும் நவியாக அனுப்பப்பட்டவங்க மனிதர்கள் ஜன்கள் முழு படைப்பினங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவங்க அதுக்கு முன்னால் யாரும் அப்படி அனுப்பப்படல இந்த நபி சொல்லு அடைய செல்லம் அவங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகப்பட்ட கஷ்டத்தை போல வேலை யாரும் படல்ல ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நிம்மதியா வாழணும் சந்தோஷமா வெற்றியாளனாக சகிச்சு கொண்ட மாதிரி வேற எந்த நபியும் படல்ல எங்கட நபிசல்லாஹு அழகிய செல்லம் அவங்களே சொல்றாங்க நான் அல்லாத விஷயத்தில் எனக்கு பயமுறுத்தப்ப நான் பயமுறுத்தப்பட்டது போல வேற யாரும் பயமுறுத்தப்படல எல்லா நபிமாறுகளும் உலகத்தில் முயற்சி செஞ்சாங்கதான் ஆனா எங்கட அபிசெல்லாக செல்லும் செஞ்ச முயற்சி வேற எந்த நபியும் செய்யல சில நபிமாறுகள் உதாரணம் சொல்றேன் சில நபிமாறுகள் அவங்க கூட்டத்தில் பாடுபட்டாங்க அவங்கள கூட்டம் குடும்பம் நிம்மதியா வாழணும்னு கஷ்டப்பட்டாங்க கடைசி கட்டம் கூட்டம் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல என்ன செஞ்சாங்க மூசா அலிஹிசலாம் தண்ட கூட்ட பாடுபடுறாங்க கடைசி கட்ட மேலா இதுக்கு பிறகு முடிவென்னா அல்லாஹூடத்தில் கையேந்திராங்களை கடினமாக்கிறேன் அடியோட அழிச்சு போடுவாஹி முயற்சி செஞ்சு செஞ்சு பார்க்கிறாங்க மக்கள் தூரமாகிட்டே போறாங்க பூமிக்கு மேல மீதமா வைக்காம அழிச்சு போடுயா எல்லா நபிமாறுகளும் முயற்சி செஞ்சாங்கதான் எங்கட நபி செல்ல செல்ல மாதிரி யாரும் செய்யல இதுவாவுக்கு உதாரணம் முயற்சி செஞ்சாங்க ஏற்றுக்கொள்ளாதவங்கள விஷயத்தை அல்லாட்டைய பொறுப்பு சாட்டிட்டாங்க இப்ராஹிம் அலி தபியானி ரஹீம் யாரெல்லாம் பின்பற்றினாங்களோ என்னைய அவங்க என்ன சார்ந்தவங்க எனக்கு மாற்றம் செஞ்சவங்க பொறுப்பு தா நீலாம் மன்னிக்கலாம் அடியாறு நீ கிருபை உள்ளவன் தான் வேண்டியதை செய்யலாம் அல்லாத பொறுப்பு சாட்டினான் எங்களை ரவி செல்லி செல்லும் அப்படி செய்யல எங்களை நிமிஷம் பட்ட கஷ்டம் யாரும் அடி அடி நடிச்சாங்க மலக்குமார்கள் வந்து கேட்கிறாங்க அடிச்சவங்களை அழிச்சு போடவா வானம் வானம் அஸ்கூ இலைக்கோபுத்தி இது எந்த விலகினத்தாலதான் நடிக்கிறாங்க அவங்க குறை இல்ல அவங்க பரம்பரையில் சரி யாராவது களிமா சொல்லக்கூடும் வருகிறது சகோதரர்களே எங்காலே செல்ல கடைசி கட்டம் என்ன செஞ்சாங்க மாதிரி வேற யாரும் கஷ்டப்படல இதனால தான் எங்கட நபி செல்ல செல்ல கண்ணியம் வேற எந்த நபிக்கும் கொடுக்க எல்லா நபி மாறுகளும் அல்லாட பார்வையில் கண்ணியம் தான் சிறப்புக்குரியவங்க தான் எங்கட நபி செல்ல செல்லும் மாதிரி சிறப்பு வேற யாருக்கும் இல்லை மிகவும் சிறப்புக்குரியவர்கள் நுபவத் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு மட்டுமல்ல ஒவ்வொரு அசைவும் வழிபட்டு நுபுவத்துக்கு முன்னால அவங்களை திருமணம் முடிச்சாங்க அவங்கள வியாபார கூட்டத்தோட இவங்களும் போவாங்க நபிசல்லே செல்ல ஒரு நாள் வியாபார கூட்டத்தில் போய்கொண்டு இருக்கிறாங்க அடிமை அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நாங்க போய்கொண்டிருந்தோம் இடையில கலைப்பாடுறதுக்காக ஒரு இடத்துல நிக்கணும்னு முடிவு செஞ்சோம் நிக்கிற நேரம் அவங்க ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்காக ஒரு பக்கமா போய் வந்தாங்க கூட்ட எல்லார மர நிழல்ல உட்கார்ந்து கொண்டாங்க நபிசல்ல உட்கார பாக்குறாங்க இடம் இல்ல சொல்றாங்க நிழல்ல இடம் இல்ல மரத்திற அடுத்த பக்கமா உட்கார்ந்து கொண்டாங்க மரநிலே இவரம் திரும்பினத கண்ணால கண்டேன் எங்கட நபிசல்ல அலுவலம் அவங்களுக்கு நபியானதன் பிறகு அதுக்கு முன்னால கிடைத்த கண்ணிய உலகம் வழிபட்டுச்சி சொல்றாங்க அடிமை கலைப்பாரிட்டு போய் கொண்டிருந்தோம் எல்லோரும் வெயில்ல போனோம் சென்றும் வரைக்கும் மேட கண்ணால கண்டேன் நபிசல்லி செல்லம் அவனுக்கு ஒரு மேகம் நிழல் கொடுத்து கொண்டு போச்சு பெரியார்களே சகோதரர்களே அதே மாதிரி தான் ஒரு எஜமான் ஒரு அடிமையோட எவ்வளோ கண்ணியமா நடந்திருக்கிறான் பாருங்க நாங்க எங்கட தலைவர் நபிசல்ல எவ்வளவு கண்ணியம் அப்ப விளக்கும் அல்லா இவரோட எப்படி நடந்து கொண்டான் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் இவங்களோட நபிமார்களுக்கும் தவறு வாரதா தவறு நடக்கும் அந்த அடிப்படையில் கண்டிக்க வரும் அந்த கட்டத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் அதுக்கான இப்ராஹிம் அலிஹிஸ் வாழ்க்கையில் இருக்குது அவர் தவறு செஞ்சிட்டாரு அந்த விடயத்தில் நீங்க பின்பற்றப்படாது இப்ராஹிம் அலிசலாம் வாபி சொன்னாரே உங்களுக்காக நான் செய்வே சொல்லி அந்த விஷயத்தில் பின்பற்றப்படாத விட்டு போட்டு போனாங்க அல்லாஹ் கண்டிக்கிறான் இந்த மீனுடைய மீனுடையவர் இந்த யூனிச மாதிரி நீங்க ஆகிரவான சொல்றான் அல்ல குற்றத்தை குற்றமாக சொல்றான் எங்கட நபி சொல்லா அலஹி வசல்லம் அவங்களோட வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்த நேரம் அல்லாஹ் அவரும் நபி இவரும் நபி போல முகம் அலகி வசல்லம் ஒரு நபி இவரம் ஒரு நபி போல முகமது ஒரு நபி வித்தியாசத்தை பாருங்க நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் குறைசி தலைவர்களை வச்சு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்தாங்க குருடரான சஹாபி அப்துல்லாஹிபின் உள்ளத்தில் வந்துச்சு நான் பெரிய பெரிய ஆக்கரோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் இவர் இந்த இடத்துக்கு வாராரு அப்படின்னு தெரியாத மாதிரி மறுபக்கமா திரும்பி கொண்டா அல்லா கண்டிக்கிறார் நீ இப்படி செய்யப்படாது நீ இப்படி குருடர் வந்த நேரத்தில் திருப்பி கொண்டார் குரானுடைய வார்த்தையை பாருங்க அல்லாஹ் இந்த சொல்றாங்க இந்த இடத்துல அல்லாஹ் நபிசுல்லு அலைகூல்ல கண்ணியத்தை இந்த இடத்துல எடுத்து காட்டுறான் நீங்க சொல்லாட்டுறத மாதிரி நபிசல்லமுக்கு யாரு கடுகிறங்கிறவரு தான் கடுகடுத்தாரு சொல்லாமத்தம் வந்து அப்படி வேலை இப்படி வேலை என்று ஒரு பொய் பொய் சாட்டுகளை சொல்லி திரும்பி போக அனுமதி கேட்டான் அப்படி கொடுத்தாது அனுமதி கொடுத்தீங்க கொடுத்திருக்கப்படாத அல்லாஹ் சொன்னால் அபுல்லா அன்ப நீங்க செய்யக்கூடாது நேரம் வந்திருந்தா பயந்து இருப்பாங்க சொல்லிட்டான் செங்கத மன்னிச்சிட்ட அனுமதி கொடுத்திருக்கப்படாது தெளிவாக எடுத்து காட்டுறாங்க என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க அவங்க உள்ளத்துல மனசு நோகிற மாதிரி அல்லாஹே நடக்க விரும்பல அவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி அல்ல திறக்கல்ல பெரியார்களே சகோதரர்களே இத பார்த்து நாங்க விளங்கணும் அப்படி நடக்கிறதா இருந்தா அவர் எங்க தலைவர் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க நாங்க எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறோம் அவங்களுக்கு எங்க உள்ளத்தில் அவங்களை பத்திய மகத்துவம் எவ்வளவு இருக்கணும் பாருங்க நபிசல்லு அலிஹிசல்ல வித்தியாசத்தை செய்யப்படாது அவர் செய்ய மாட்டார் லாம் அவங்களோடு அல்ல ஒரு ஒப்பந்தம் செஞ்சான் ஒரு மரத்தை காட்டின மரத்து போப்படாத சாப்பிடப்படாதோட ஒரு ஒப்பந்தம் நாப்படாதே ஆனாசிய அவர் மறந்துட்டாரு மறந்துட்டாரே அப்படின்னு அவங்களால நடந்த குற்றத்தை சுட்டிக்காட்டுற இது விஷயமா எங்க விசல் அல்லா அலுவலம் அவங்களுக்கு அவங்கள பத்தி சொல்ற நேரம் ஆயத்துகள் இறங்குது அலுவலம் அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமா ஆயத்திறங்கும் சில நேரத்தில் சின்ன ஒரு பகுதி இறங்கும் சில கட்டங்களில் பல ஆயத்துகள் ஒரே நேரத்தில் இறங்கும் மறந்துடுமோ பயம் அவசரம் அவசரமோ ஓதுவாங்க மறந்திடப்படாது அல்லா சொல்றான் சுட்டிக்காட்டினே சொல்றத நான் மறக்கப்படாது அல்லா திறக்கிறான் நீங்க பயப்பட தேவையில்ல நாங்க சனு குறிவுலா தருசா நாங்க உங்களுக்கு ஓதிக் காட்டுவோம் நீங்க அதை மறக்கவே மாட்டேங்க அல்லா காரண்டி பண்றான் சுபான் அல்ல எங்க நபிசல்லாஹு அலைகளுக்கு அல்லா கொடுத்த கண்ணியம் தாவூஸ்லாம் அவங்களை பார்த்து குரான் அல்லா சொல்றான் வலா தத்தவிச்சியை பின்பற்றப்படாதே விளக்கல் தெளிவாக சொல்றான் ஒரு நபி தாது அலிசலாம் தெளிவாக சொல்றான் வலா தத்தவி அவரை முன்னோக்கி சொல்றான் நீங்க மனோச்சையை படாதே தலைப்புல எங்க இடங்கல்ல பேசுற நேரம் அல்ல என்ன சொல்ற அவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை நாங்க ஆர்டர் போட மாட்டோம் பின்பற்ற பின்பற்றி ஒரு வார்த்தை கூட இவர் பேசவே மாட்டாரு அல்லா சொல்றான் இந்து முகம் அலி செல்லம் மனுவை பட்டி நடக்கிறதல்ல ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் வாழ்க்கை எங்கட நபிசல்லு அலைகி வசல்ல ஏனைய நபிமாறு இல்லாத கண்ணியம் எங்கட நபி சொல்லு அலைஹி வசல்ல அல்லாஹில உள்ளது குரான குரானோடு தொடர்படுத்துவம் அங்களுக்கு கண்ணியம் என்ன இத்தனையோ நவிமாறுகள்ஞ்ச விஷயம் எஸ் அல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு அல்லா கிப்டா கொடுக்கிறான் அவங்களை பத்தி கூட்டம் சொன்னாங்க உள்ளது ஒரு சில இலைக்கும் லவஜினோ கூட்டத்தை பார்த்து கூட்ட சொன்ன சொன்னாங்களுக்கு அனுப்பை அவருக்குரான்ல பதில் சொல்லோ தெரியாது பதில் கொடுக்கல்ல பதில் இல்ல குரான் எங்கட நபி சொல்லி அவங்களை பார்த்து காவிர்கள்ருக்காரன் உடனே ஆயத்திறங்குது அல்லால மிக பெரும் அருள் நீங்க சூரியக்காரன் பைத்தியக்காரனும் இல்ல ஒன்னு யோசிக்க சொல்லட்டும் அல்லா பதில் கொடுக்கிறான் ஏனைய அபிமார்களுக்கு இதே வார்த்தை வந்துச்சு அந்த கூட்டம் அவருக்கு பைத்தியம் அல்லா பதில் சொல்லல்ல அல்லா குரான் சொல்லி பைத்திய அடைஞ்சது எங்களை நபி சொல்லி சொல்லமுக்கு அல்ல கிப்டா கொடுக்கிற அல்லாஹுடத்தில துவா செஞ்சாங்க உள்ளத்தை விரிவுபடுத்தி தாய் அல்லா உள்ளத்தை விரிவுபடுத்தி அல்லாஹ் விரிவுபடுத்தி கொடுத்தான் துவாவுக்கு சொல்லுகிறான் அலம் உங்கட உள்ளத்தை நாங்க விரிவுபடுத்தி தரலையா நபி சொல்லி செல்லம் கேட்கல என் உள்ளத்தை விரிவுபடுத்தி அல்லா அல்லாஹுவாக கொடுக்கிறான் நாங்க சம்பவத்தில் நிறைய வருங்க நிறைய விடயங்களை அடைஞ்சாங்க எங்கடநிசல்ல அல்லா வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார் இப்ராஹிம் எல்லாத்தையும் பாவ மன்னிப்பு அடைஞ்சாங்க சொக்கத்தைட்டாங்க இதையும்த்துடைய நாளையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும் ஆசைப்படுறேன் மன்னிச்சதையா இப்ராஹிம் அலி அல்லாத்தின் உங்களோட முந்தைய விந்திய எல்லா பாவத்தையும் அவரு கேட்கிறாரு நாளையில பாவம் இல்லாதவனாக இருக்கணும் நபி அல்லூ அவ கேட்டாங்க அவன் எனக்கு நேர்வழியை தரணும் ஆதரவு அல்லாஹிடத்தில் அல்லத்தில் நேர்வழியே ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹிடத்தில் நேர்வழியை தந்துட்டோம் நேர்வழியை காட்டிட்டோம் எங்கட நபி சொல்லாஹு அலி வசல்ல கண்ணியத்தை விளங்குறதுக்கு இந்த புராணங்களுக்கு போல் ஏனைய நபிமாறுகளோடு அல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறார் எங்கட நபி சொல்லம் அலஹிசல்ல அவங்களோடு அல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறார் இப்ராஹிம் அலி சொல்லாம் கண்ணியத்தை கேட்டாங்க அல்லாஹ்டத்தில் கண்ணியத்தை கேட்டாங்க அல்லாஹிடத்தில் பிள்ளாகிறேன் என்னை நல்ல சொல்லப்படாது அதனால தான் இன்றைக்கு இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு முஸ்லிம்களும் அவங்க எதிர்காலத்தில் வாரவங்க என்ன கண்ணிய பிரஸ்தா என்று வசதி உலகத்தில் வேண்டிய சூழ்ச்சி செய்யட்டும் எவ்வளவு பெரிய பெரும் பெரும் சக்தி கொடுக்கப்பட்டவர்கள் முயற்சி செய்யட்டும் செல்லும் அவங்களை பேரை உத்தையாக்கவா ஏலா காரணம் வாக்கு கொடுத்துட்டான் உங்களை நாங்கள் கேவலமானவரா மாறமாட்டீங்க கெஞ்சி ஒரு நபி அல்லாஹத்தில் அவங்களுக்கு மனசுக்கு அதாவது மனசுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாத கேட்டொன்னுதான் குடுப்பிருந்தா எங்களுக்கு விருப்பமான உத்தர் கேட்கறது கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை கேட்டுட்டா அளவுக்கு நான் வச்சிட்டேன் இது ஒரு சங்கடம் அவருடைய விளங்கி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா இவரை பத்திய கண்ணியம் அவருடைய உள்ள இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செஞ்சாங்க அவத்துடைய வாக்குறுதி இ நாளைக்கு எழுப்பாட்டப்படும் அந்த நாளில் என்ன கேவலப்படுத்தாத செல்லையுமே அந்த இப்ராஹிம் அலை நெருப்புக்குள்ளால் இருக்கிற நேரம் கேட்கிறாங்க அவங்களுக்கு குரானுடைய உங்களுக்கும் அடியாறுகள்ல யாரெல்லாம் உங்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு போதுமானவன் இப்ராஹிம் அலைஹிசுள்ளால் உங்களுக்கும் உங்களை பின்பற்றியவர்களுக்கும் அல்லாஹே போதுமானவன் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் என்ன கண்ணியர் என்ன அந்தஸ்தின் தெளிவாக சொல்லுது எங்களுக்கு வச்சு படிப்போம் குரானுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துவோம் எங்க நபிசல்ல சிறப்பை விளங்குவோம் அது மட்டுமா ஹசரத் இப்ராஹிம் அலேஸ்லாம் சொர்க்கத்தையே கேட்டாங்க அல்ல சொக்காரர்கள என்ன மாத்தேருக்கத்தை அடையக்கூடிய என்ன சொருக்கத்தை எங்க சொல்றான் கௌதர் சூழத்தில் உள்ள அந்த நீர் தடாகம் அவளுக்கு சொர்கத்தின் தடாகம் நிறத்தையா இருக்கும் சொர்க்கத்தில் உள்ள நீர் தடாக சொர்க்கத்துக்குள்ளார்களே சகோதரர்களே எங்கட நபிசல் அவங்களை பத்தி இவ்வளவு பெரும் மகத்துவம் அல்லாஹுடைய பேசிருக்கிறான் அவங்களுக்கு குறைவா மிகவும் கண்ணியமா பேசும் நீங்களும் அந்த நிமிஷல்ல செலவாத்தி எத்தனை பேரோ வாயில செலவாத்த வந்துச்சு பழக்கமே இல்லை நபி நபி நபி அவங்க நபி அவங்க பேசி பழகி பேசி பழகி உள்ளத்தில் இல்ல ஒரு மகத்துவம் உள்ளத்தில் இல்ல மகத்துவம் இருந்தால் இல்லாம பேர் வராது இல்லாம பேர் வராது பெரியார்களே சகோதரர்களே அல்ல இவரோட எப்படி நடந்திருக்கிறார் அவருடைய அடியான் தான் வேற யாரும் இல்ல அல்லாஹுடைய அடிமை குரான் இடத்தில் அடிமை அடிமை தான் கிடையாது அல்லாஹுடைய அடியான் தான் அல்ஹம் அடேஹி அல்லாட அடிமை என்றது எந்த சந்தேகமும் இல்லை ஒருமையை கண்ணிய பேசுறதா இருந்தாங்களும் அது மட்டும் இல்ல முழு குரானையும் அபிமார்களுக்கும் ல்லு அலை அவசத்தை வச்சிருக்கிற பெரிய வித்தியாசத்தை வச்சிருக்கிறான் கடைசா வித்தியாசம் சொல்றேன் எல்லா நபிமானும் எதிர்பார்த்தாங்க என்ன அல்லாஹ் பொருந்திக்கொள்ள செயலை பார்த்து அல்லாட பொருத்தம் கிடைக்கணும் அல்லாஹ் எதிர்பார்த்தால் செயலை பார்த்து இந்த நபிசல்ல செல்லும் பொருந்திக்கொள்ளும் இதை விட பெரிய கண்ணியை கொண்டு வேண்டுமா உதாரணம் சொல்றேன் தந்தை கூட்டத்தில் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போறாங்க போற நேரம் கூட்டத்தை விட்டு ஓடிட்டாங்க அவசரத்தில் போயிட்டாங்க கூட்டத்தை விட்டு தூரமா போறாங்க அவசரமா ஓடிவாருங்க கூட்டத்தை பின்னால் விட்டுட்டு வரீங்க இவளோ அவசரம் ஏன் அவசரம் பண்றீங்க சொன்னாங்க மூசா அலிசலாம் அஜில் து இலை கரப்பில்லாம் ஓடிவாரே அவசரமாறேன் காரணம் என்ன தெரியுமா இவ்வளோ அவசரமா வாராரு இப்படி ஓடி ஓடி வாரே என்னிடத்தில் அதை பார்த்து பொருத்தம் கிடைக்கும் அதை இவ்வளோ ஓடிவார என்னிடத்தில் வாரதுக்காக தானே வாராரு இப்படி ஓடிவாரே இவ்வளவு அவசரமா வாராரு கூட்டத்தொட்டு அப்படி அவசரத்தை பார்த்து என்ன பொருந்திக்கொள்ள மாதிரி எல்லா நபிமாறு செயல்பாடும் என்ன தெரியுமா வச்சு அல்லணும் விஷயத்தில் அல்லா எதிர்பார்க்கிறார் இவருக்கு கொடுக்கிறத வச்சு அவர் எங்களை பொருந்திக்கொள்ள கொடுப்போம் இருப்போம் தெரியுமா அவருக்கு இறங்குது ஆயத்தை கேட்டோன்னு சொன்னாங்க நபிசல்ல நான் பொருந்திக்கொள்ள காட்டி விட தருவையா இளன் இன்னும் மத்திய பின்னார் அப்படியா என் பொருந்திக்கொள்ள மாட்டேன் சொல்லிக்கிறான் நான் கொடுப்பேனே கொடுப்பேன் அவர் பொருந்திக்கொள்ள காட்டி கொடுப்பேன் இவர் சொல்றாரு நான் பொருந்திக்கொள்ள மாட்டேன் எல்லாரையும் வெளியெடுக்க வைப்பார் சுபகானல்லா எங்களு கண்ணியமான இவ்வளோ சிறப்புல கணக்கே இல்லை எங்கட பார்வையில கணக்கே இல்லை அவரை வச்சுதான் எங்களுக்கு கண்ணியம் இந்த உம்மத்துக்கு எதை வச்சு கண்ணியம் அந்த அவரோட உம்மத்து என்பதனால எத்தனையோ நபிமாறுகள் யாரெல்லாம் எனக்கு உபத்தே அந்த நபியில உம்மத்தில் ஒருத்தரா அது ஒரு நபியா இந்த உலகத்தில் வாழ்றதின் இந்த உலகத்தில் நபி மாறுகள விட்டு கொடுக்கிறேன் நபித்துவத்தை விட்டு கொடுக்கிறேன் ஆனா கடைசி நபியுடைய உமத்தில் ஒருத்தரா எத்தனையோ நபி மாறுகள் அவங்கள அவங்கள போஸ்டர் அர்பணித்துல பொறந்திருக்கிறது இதனுடைய சிறப்பு கொண்டு வீடாக வாழ்க்கை அதுவும் போதா வாழ்க்கை அது போதா சகோதரர்களே அந்த அளவுக்கு பெருமதியான நபிசல்ல உண்மத்திலே சிறப்பான ஒரு நபிசல்லும் உலகத்தில் மனிதன் எதை எல்லாம் எதிர்பார்க்கிறானோ எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் அறிவுரை பூர்த்தி எந்த குறையும் இல்லை அவங்களுக்கு மத்தியிருக்க வீரம் அவரு தான் வீரம் இந்த உலகத்தில் அழகு சுபகான படிக்கிறாங்க சொல்றகி அவ சொன்னா இல்லையா பதினாலாவது பார்த்தேன் இவரையும் பார்த்தேன் திரும்ப பார்த்தேன் திரும்ப முகத்தை பார்த்தேன் திரும்பவும் சந்திரனை பார்த்தேன் அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாவின் மீது சத்தியமாக அதை விடவும் இது பிரகாசமா இருந்துச்சு அதை விடவும் இது பிரகாசமா இருந்துச்சு பதினாலாவது முழு பிரகாசமா இருக்கும் அதை விட இது பிரகாசம் களம் தலிதின் நிசாஹூ உங்களை விட அழகான சிறப்பான உலகத்தில் வந்த எந்த தாய் பட்டத்தில் இருக்கிறீங்களே சொல்றாங்க ஒரு குறை முழு குறைகளை பரிசுத்தமானவராக படைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது விரும்பி உலகத்துக்கு வந்த மாதிரி நீங்களே விரும்பி எனக்கு இப்படியான அழகு வேணும் இப்படி அகலாக்கு வேணும் இப்படி அறிவு வேணும் இப்படி வேணும் இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொண்டு வந்த மாதிரி அப்படி பூர்த்தியா இருக்கிறீங்க அப்படியான ஒரு ஒரு உரிமை எங்கள்கிட்ட உங்களுக்கு விரும்புற மாதிரி உலகத்துல உருவாக நீங்க விரும்பி வந்த மாதிரி இருக்குது என்று சொல்றாங்க நமசல்லி சொல்ல அந்த அளவுக்கு பூர்த்தியானவரா இருந்தாங்க அந்த அளவுக்கு பூர்த்தியான ஒரு மனிதனா இருந்தாங்க உலகத்துல யாருக்கும் குறைக்கான இல்ல குறையா தானே அவரை பின்பற்றாண்டு அவருடைய பூர்த்தியான மனுஷன் பூர்த்தியான வழிமுறையை காட்டி தந்துட்டு போயிட்ட உலகத்தில் ஒரு மனுஷனும் பின்பற்றதா இருந்தா பார்வையில் அவர் ஒரு கண்ணியமானவரா இருக்கணும் கண்ணியமானவரா இருக்கணும் இல்லாட்டி இவரையா நாம் பின்பற்றதா அவர் யாரு அது சரி அவருந்தா பரவல் அவரை பத்தி மகத்துவம் இருக்குது கண்ணியம் இருக்குது அவர் நேரம் சொல்லிட்டேன் அவங்களை விட சிறப்பு யாரும் இல்லை அப்படியான் ஒரு மனுஷனத்தால் அல்ல நீங்க அவருடைய வாழ்க்கையில் எடுங்க தயாரில்லை பெரியார்களே சகோதரர்களே நபிசல்லு அலேஹி அவங்கள உண்மத்துல அல்லாஹ் எங்களை ஆக்கி இருக்கிறான் அவங்கள வாழ்க்கை வாழ்க்கையில வரணும் அந்த கண்ணியமான நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்கட சுண்ணன் எங்கட வாழ்க்கையில வரணும் ஒவ்வொரு நடைமுறைகளையும் நிறைய இருக்குது எங்களையான பின்பற்ற பின்பற்ற முடி யார மாதிரி இருக்குது நான் சாப்பிடுறது யார மாதிரி நான் வீட்டுக்குள்ள போறது யார மாதிரி வெளியே வாரது யார மாதிரி எத நாகரீகமா விளங்கி இருக்கிறோம் இவ்வளவு கண்டியமான நபிசல்லு அழகி செல்லம் அவங்க மக்களிட முன்னுக்கு செய்யறாருண்டா இந்த நாகரிகம் கேட்டவன் எந்த இடத்துல எப்படி நடக்கணும் தெரியாத கல்யாண சாப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு சோத்து மணி விழுந்துட்டு அதை எடுக்கிற நேரம் இவ்வளவு சாப்பாடு இருக்கிற நேரம் இதைத்தான் இன்றைய நாளை எடுத்துக்கு காலையில் எழும்புற நேரம் நபி சொல்லி செல்லம் உம்மத்தில் ஒருவராக எழும்பினேனா பின்பற்றி ஒருவனாக எழுப்பினேனா இன்னைக்கு நான் ஜப்புக்கு போனேன் போனேன் நான் வேலை செய்யற இடத்துக்கு போறேன் நபி சொல்லு செல்லம் அவங்களை பின்பற்றிய ஒரு உத்த உள் ஒருவராக போனேனா பின்பற்றிய ஒரு சாப்பிட்டேன் முஸ்லிமான ஒரு மனுஷன மாதிரி சாப்பிட்டேனா அதை பின்பற்றி சாப்பிட்டேனும் பாருங்க அல்லது இன்றைய காலத்தில் இதுதான் செருப்பு எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் எப்படி ஊட்டுக்குள்ள போகணும் எப்படி பாத்ரூம் எப்படி வெளியே வரணும் எப்படி பள்ளிக்குள்ளட்டும் பாரு பள்ளிக்குள்ள வந்தோம் பள்ளிக்குள்ளதான் வந்தோம் வார நேரம் முதலாவது எந்த கால் சிறப்பு கலட்டி நேரம் இப்படின்னு பார்த்தா முழுமையாகவே வெளியே இல்ல மாஷா ஒரு சிலர் இருப்பை எல்லாம் வாழ்க்கையில் பிறக்க செய்யணும் ஆனா சுண்ண தொட்டு முழுமையா போயிட்டோம் அந்த தேவல்ல நானும் நீங்களும் களிமாவ மறுத்தி அல்ல சொ சிலைகளுக்கு அப்துல்லா பேர் முகம்ம பேரல் இருக்கிறது அப்துல் ரஹ்மான் இந்த முகம்மது அந்த முகம்மதை போன்ற இருக்கிறாரா வாழ்க்கை எடுத்து பாருங்க வாழ்க்கை முழுமையா இஸ்லா தூட்டும் சகோதரர்களே திட்டம் இந்த கீ சுண்ணத்தை நினைக்கிறோம் உலகம் போற ஸ்பீடுக்கு நாங்களும் போகணும்னு நினைக்கிறோம் இந்த காலத்துக்கு அதெல்லாம் செட்டாக நினைக்கிறோம் அந்த ஸ்பீடுக்கு நாங்க போக தேவையில்லை எங்களுக்குரிய முன்மாதிரி யார் அல்லா சிறப்பான கண்ணியமான ஒரு மனிதனுடைய முன்மாதிரி எங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறார் முன்மாதிரி எனவே அப்படியான சிறப்பான வாழ்க்கை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த மாதத்தில் அந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இப்படியான நிகழ்வுகள் வைக்கிறது நோக்கம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏதோ நபிசல்லாக சொல்றோம் நோக்கம் இருக்குதா வாழ்க்கையில் ஒரு நீத்து வைங்க இதுக்கு பிறகு நபிசெல்ல செல்ல பேர எங்க கேட்டாலும் செலவா சொல்லுவேன் செலவா சொல்லுவேன் எந்த இடத்திலையும் எங்கோ கொண்டு போய்விடும் எங்களுக்கு முன்னால் வந்த பெரியார்கள் உணமாக்கல் கண்கூடாக கண்ட ஒஸ்டாது சரித்திரம் இருக்குது என்னுடைய வாழ்க்கை அவர்களுடைய அவங்க சேவை செஞ்சிருக்கிறார் பெரும் சேவை செஞ்சிருக்கிறார் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தாயிகள் உருவாகி இருக்கிறார்கள் பெரும் சேவை அவங்க மௌத்தாகினதன் பிறகு அவங்களோட ஒரு மகன் கனவுல கண்டு அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்தான் கேட்ட நேரம் சொன்ன பதில் நான் சொன்ன சலவாத்த வச்சு அல்லா என்ன கபூல் செஞ்ச வேற எந்த அமலையும் சொல்வதில்லை நான் சொன்ன செலவா அதை மட்டும் வச்சு அல்லா என்ன கபோல் செஞ்சு நானும் நீங்களும் அதே வாழ்க்கையை பின்பற்றுவோம் வாழ்க்கையில் நபி சொல்லி செல்லம் மீது அதிகமாக செலவா சொல்லுவோம் அவர்களுடைய வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையாக நூற்றுக்கு நூறு சுனத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக குற்றம் குறைகளை மன்னித்தொருள் செய்தாயாக இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக எத்தனை பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்களே அல்லா பூர்த்தியான சிபாவை கொடுப்பாயாக எத்தனை பெற்றோர்கள் கடன் சிக்கல் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ் பூர்த்தியான ஈடேற்றத்தையும் வெற்றியையும் கொடுப்பாயாக பெற்றோர்கள் அழைப்பை நடந்து கொள்வாயாக அவர்களின் சேவையை ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக இந்த ஊர் தலைவர்களை உருவாக்குவாயாக நல்ல சூழலை ஏற்படுத்துவாயாக ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் அமல்கள் செய்யக்கூடிய அக்கால சாலைகான நல்ல வா நல்ல மக்களாக இறுதி முடிவை நல்லதாக